ீிாமூர் சுந்திரைப்பூத்தகம் முஷ்யிரம் மேஷி கிமா விவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவ மாத பித்தமேச்சா விவிணம் மேவெவோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரான பிரத்தகோவ் வாமம சுனக்கு சீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ம்ாா ஏழாவது மம் கோோத் மொதல் அொதல்வீவது மந்திரம் வைஷ்வாவிஷதி அதிர்மணோ தா ஷா கீ ஹரவஸ்வோதம் ஆஷா சங்க சூனாச்சா புத்தபுஷன் எருஷ சேசன் வசதி பிராமணோ गृहे உபனிஷத் நச்சிகேதனுடைய குணங்களை சொல்லுவதன் மூலம் வேதாந்த சாஸ்திரத்தை படிப்பதற்கு ஒருவனுக்கு தேவையான தகுதிகளை சொல்லுகிறது நல்ல பண்பட்ட குலத்தில் பரம்பரையில் வந்தவன் நச்சிகேத் சாஸ்திரத்தினிடத்திலும் பெரியோர்களுடைய வாக்கியத்திலும் பரிபூர்ண ஸ்ரத்தையை உடையவன் சுயமாக நன்கு சிந்திப்பவன் தவறு செய்பவர்களிடத்தில் அன்போடு திருத்த முயல்பவன் அது ரொம்ப முக்கியம் பொறுப்பாக இருக்கு அப்பா பண்ணுற யாகத்தில் அப்பா தப்பு பண்ணுறாருன்னு நினச்சி தானே இது பண்ணுறான் அதை இங்கிதமாக பண்ணுறான் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தை இன்னொரு விதமாக பாசிட்டிவாக போட்டால் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புபவன் பிறர் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய குணம் உடையவன் கீதையில் பகவான் சொல்கிறார் நிர்வயர சர்வபூதேஷு எஸ் ச மாமேதி பாண்டவ எல்லாரிடத்திலும் விரோத மனப்பான்மை இல்லாதவன் என்னை அடைவான்னு சொல்கிறார் பதினோராவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் மத்கர்மக்ருந்த் மத்பரமோ மத்பக்த சங்கவரஜிதா நிர்வைர சர்வபூதேஷு எஸ் சமாதி பாண்டவ ஆக பிறருக்கு நன்மை புரிய வேண்டும் என்று நினைப்பவன் அது மட்டுமல்ல சுயமதிப்பீடு உள்ளவன் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்லலான்னு தோன்றியது தன்னை பற்றி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கான் அது மாத்திரமல்ல சுய நான் இந்த விஷயத்தில் பெரிய பாக்யம் பண்ணியிருக்கேன் நான் உயர்ந்தவன்கிற பெருமிதம் கர்வம் பெருமிதம் மாணிக்கவாச்சர் சொல்கிறார் அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அப்படிங்கிறது பெருமிதம் ப்ரவுடுங்கிறாங்க இல்லையா ப்ரைடு வேறு ப்ரவுடு வேறு பெருமிதம் நான் பாரத தேசவாசி நான் இந்த சனாதன தர்மி அப்படிங்கிறதுலாம் ப்ரௌடு தானே பெருமிதான் அந்த எண்ணம் இருக்குது அவனுக்கு அது மட்டுமல்ல சத்தியத்தில் நிஷ்டை இருக்குது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் உளன் ஆகையினால நல்ல சத்திய நிஷ்டை இருக்கிறது அப்புறம் தர்மசாஸ்திரம் தெரிந்தவனாக இருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம் சமகாலத்திலே அறிஞர்கள் பெரியோர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதெல்லாம் புரிஞ்சவனாக இருக்கான் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சதுனால எஜமானன் இல்லாத வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிற தர்மம் தெரிந்திருக்கிறது அதற்கு பிறகு உபனிஷத் என்ன பண்ணுகிறது நச்சிகேசோட குணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யமதர்மராஜாவினுடைய பிரம்மவித்யா ஆச்சாரியருடைய மகிமையை சொல்கிறது ஓன் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதே பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணக்கூடிய யமதர்மராஜா வீட்டில் இருக்கிற எல்லோரும் தர்மிஷ்டர்கள் அதனால என்ன சொல்கிறார்கள் ஒரு பிராமணன் அதிதியாக வந்திருக்கிறான் இதில் இன்னொரு கருத்தும் இருக்கு அதிதி சேவையை அவசியம் செய்ய வேண்டும் அந்த ஸ்லோகத்தை நான் பூர்த்தி பண்ணலை அதிர் திஷ்டதித்வாரே அதாவது வீட்டு வாசலில் ஒரு அதிதி இருந்தான்னா அப்போ கிருண்ணாதி யோ நரகா வீட்டில் தண்ணி ஒருத்தன் குடித்தான்னா சாப்பிட்டான்னு சொன்னால் என்னதுன்னா அவன் குடிக்கிற ஜலம் கல்லுக்கு சமம் அவன் சாப்பிட்ற சாப்பாடு பசுமாட்டு மாம்சத்துக்கு சமானம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் கடினமாக தான் இருக்குது அதிதிர் அதிதிர்திஷ்டதி துவாரே அப்போ கிருண்ணாதி யோ நரஹா ஆபோஷணம் சுராபானம் அன்னம் கோமாசபக்ஷணம் அப்போவே நான் இதை சொல்கிற போது திருக்குறளுக்குள்ளே போயிட்டேன் இதை சொல்லி முடிக்கல ஆக யமதர்மராஜா அந்த பையனுக்கு பாத்தியம் கால கழுவி அவனுக்கு உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வா தண்ணீரை நான் நீரெடுத்து வாரும் நீர் நீரை எடுத்து வாரும் அப்படின்னா எடுத்து வாரும்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க பா ஜலம் எடுத்தால் பாத பூஜை பண்ணுப்பா இன்னும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அப்போ உபனிஷத்துக்கு இதை ஷாக்கு வச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறது அதிதியை வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபச்சாரம் பண்ணலேன்னு சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும் கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாகவே தோணும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுகிறதோன்னு தோன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கறது விருந்தோம்பலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதிஜி பூஜைக்கு முக்கியத்துவம் தருகிறது ஆஷா ஆஷான்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாமோ விரும்புகிறோம் இப்போ இல்லை அது சங்கரார் ஆஷாங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் அனிர்ஞாத்த பிராப்த இஷ்டார்த்த பிரார்த்தனா ஆஷா ஒன்று இப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்ட காமிக்கிறார் ஒரு ஐபேடு காட்டுறார் அந்த ஐபேடு நல்லா இருக்கேங்கிறேன் அவருடனே சொல்கிறார் இது இன்னும் இந்தியாவுக்கு வரலை என் பையன் வந்து மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறான் என்ன அதனால் அவன் வந்து இது எனக்கு கொடுத்துருக்கான் அவனுக்கு அங்கே வந்து கன்செஷன் ரேட்டில் கொடுக்குறாங்க அதை வாங்கி எனக்கு அனுப்பிச்சிருக்கான் இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அது இங்கே இன்னும் அமெரிக்காவில் தான் இருக்குது இங்கே இந்தியாவுக்கு இன்னும் அது வரலை அப்படின் அப்போ வந்து எனக்கு எனக்கு தோன்றுறதுன்னு வச்சுப்போம் பயப்படாது நான் அதில் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் கூட சுவாமிஜிக்கு இப்படிலாம் தோணுவாங்க எனக்கு உடனே மனசில் என்ன தோன்றுறதுன்னா இந்த ஐபேடு கிடைச்சா இன்னும் நல்லா வேலையெல்லாம் பண்ண முடியுமே அப்படின்னு ஒரு ஆசை வர்றதுன்னு வச்சுக்கூடேன் அதுக்கு பேர் ஆசா அனுர்ஞாத்த பிராபிய இஷ்டார்த்த நான் பிராப்திய இஷ்டார்த்த பிரார்த்தனா ஆசா ஏதோ ஒன்று இருக்குது இப்போ எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை நான் சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை சொர்க்கத்தை பார்த்ததே இல்லை சொர்க்கம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது இதை பண்ணினா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுகிறது அப்போ எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஆசை ஏற்படுகிறது அது அனிர்ஞாத்த பிராப்திய அர்த்த பிரார்த்தனா ஆஷா ஆஷாவுக்கு லக்ஷணம் சொல்கிறாரு வரும் ஆதிசங்கர் அழகாக ஆஷான்னா என்னன்னா எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒன்று இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு வேணும்னு ஒரு விருப்பம் அதுக்கு பேர் ஆஷை என்கிட்ட இப்போ இல்லை ஆனால் அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அதுக்கு பேர் ஆஷை கீதையில் வரும் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் பலம் அகம் அஸ்மி பலமானா கிருஷ்ணர் எப்படிப்பட்ட பலம்னா காமமும் ராகமும் இல்லாத பலமான என்ன அழகான பதங்கிறீங்க சாதாரண பதமா இது வலிமைன்னா என்ன வலிமைன்னா ஆசையும் பற்றும் அற்ற வலிமை ஆசையும் பற்றும் அற்ற வலிமை விருப்பம் பற்று ரெண்டா பிரிக்கணும் தமிழ தூய தமிழ பிரிச்சா விருப்பம் பற்று ஆசை என்பது விருப்பம் எனக்கு பிரம்மசூத்திரம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு படிக்கவே இல்லை கட்டோபரிஷத்தை நான் மறந்துவிடப்படாது பற்று பயப்படாது நல்ல பற்று நல்ல பற்று அது மாத்திரம் இல்லை என்ன பண்ணுறோன்னா எனக்கு வந்து இது நோ வேணும்னு நினைக்கணும்னு நிச்சயம் இல்லை இல்லாமல் வாழ்க்கையில் நான் முடிக்கவே முடியாது ஆசைக்கு ஓர் அளவே இல்லை ஆசையே அலைப்போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளில் எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு திருக்குறள்லேருந்து வள்ளுவர் சொன்னார் அவா என்ப எும்ஞஞான்றும் தவா பிறப்பினும் வித்து ஆரா இயற்கை அவா தமிழில் வந்து அவா ஆஷைங்கிறது அவாங்கிறது ஆஷாங்கிறது சம்ஸ்கிருத பதம் ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்தே சஜாதவனாசாஸ்தே உத்தராந்தேவயமாஸ்தே பூயோகவிஷ்கரணமாசாஸ்தேவ்யாசாஸ்தேஷாசாஸ்தே என்னெல்லாம் ஆசைப்படுறப்படுறேங்க ஆயுராசாஸ்தே எனக்கு ஆயுஷு நிறைய வேணும்னு ஆசைப்படுறேன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அர்த்தம் இதுலேருந்து வந்ததுதான் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும்னு நானும் உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆசீர்வாதா ஆசீர்வச்சனம் ஆசீர்வச்சனம் ஆசீர்வாதா ஆஷாங்கிறது தான் ஆஷி ஆயிடுத்துது அதெல்லாம் நிறைய ரூலெல்லாம் மாறும் அதெல்லாம் கிராமர் பாடம் நடத்த நான் வரல ஆகையினால அது ஏற்கனவே தூக்கம் வருது இனி அதுவே ஆகையினால் ஆசீர்வாதம்னால் அந்த காலத்தில் என்ன சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவான்னா நமஸ்காரம் பண்ணின உடனே சன்னியாசிகளை தவிர மற்றவங்கள்னா நமஸ்காரம் பண்ணினால் அவங்ககிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை குறைக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சரி சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்தூ அப்புறம் அந்த சுவாமி கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா சீக்கிரமே விரண விமோச்சன பிராப்தி ரஸ்து அந்ததை கேட்டு சொல்லணுமா அப்புறம் வந்து குழந்தை ஒரு பையன் நான் நல்லா படிக்கணும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னா சகல வித்யா பாரங்க தத்துவ சித்தி ரஸ்து இதெல்லாம் அதை கேட்டு சொல்லணுமா உனக்கு என்ன ஆசை என்கிட்ட சொல் ஆனால் தர்மமான ஆசையாக இருக்கணும் என் பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணுன்னு கேட்காது அதை கேட்டுவிடாது அதனால் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் அதாவது ஆசையும் பற்றுமற்ற வலிமைனர் பகவான் மாதிரி இங்கே என்னது ஆஷா பிரதீக்ஷே ஆஷா பிரதீட்சேன்னா ஆஷான்னு சொன்னால் ஆஷை பிரதீட்சேன்னா பற்று நெர்ஞாத்த பிராப்த அர்த்த பிரதீக்ஷணம் பிரதீட்சா சங்கராச்சாரோட அர்த்தம் வேற தெரியாத ஒரு விஷயம் ஒருவேளை அந்த தெரியாத விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அதுல இந்த சொர்க்கத்தை அடையணும்னு ஆசை இப்ப தெரியறது இங்க ஒரு நல்ல இடம் வேணும்னு ஆசை பூஷ்ட பிருத்வி பகுலான உருவி பிரதீஷாங்கிறது ஆசாங்கிறது ரெண்டு விதமா பண்ணிக்கலாம் ஆசை பற்றுன்னு சொல்லலாம் ஆனா சங்கராஜர் அப்படி சொல்லல சொர்க்கத்தை அடையணுங்கிற விருப்பத்துக்கு பேரு ஆசை பரலோக சுக விஷயத்தை பெறணுங்கிறதுக்கு பேரு ஆசை ஈகலோக சுக விஷயத்தை பெறணுங்கிறதுக்கு பேர் பிரதீக்ஷா யம தர்மராஜா லோகத்தில் சொல்கிறார் இதை ஏன் வச்சு யம தர்மராஜாவுக்கும் மேலே ஏதோ ஒரு லோகம் இருக்குது யம தர்மராஜா சொல்கிறார் வசதி போடலன்னு அவனு வச்சு கூட அவருக்கு என்னென்னா எப்போ விஷ்ணு லோகத்தையும் பிரம்ம லோகத்தையும் பார்த்து ஒருவேளை என்வியாக இருக்கோ என்னவோ சும்மா வச்சுக்கோங்கடேன் ஆனால் பொதுவாக சொல்கிற இது மூலம் உபனிஷத்து என்ன பண்ணுறது தர்மத்தை சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறதெல்லாத்தையும் ஒருத்தனுக்கு விருந்தோம்பலை சரியாக அதிதி பூஜை பண்ணலன்னா நம்ம ஆசைப்பட்டதும் நடக்காது நம்ம பிற்கால வாழ்க்கையில் ஆசைப்படுறதும் நடக்காது இப்போ கரண்ட் டிசையர் ஃப்யூச்சர் டிசையர் மாற்று எப்படியும் சொல்லிகிட்டே இருந்தால் என்னவாக வந்துகிட்டே தான் இருக்குது கரண்ட்டு டிசையர் ஃப்யூச்சர் டிசையர் ஒரு பின்னால் ஒரு காலத்தில் சுவாமிஜி ஆசிரமத்தில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறோன்னு வச்சு உங்களை ஃபியூச்சர் டிசையர் இப்போ கரண்ட் டிசையர் என்னன்னா எப்படியாவது என் பேத்திக்கு ஸ்கூலில் சீட்டு கிடச்சா போகும் அதுதான் கரண்ட்டு டிசையர் கரண்ட்டு டிசையர் ஃப்யூச்சர் டிசையர் அது எல்லாமே போயிடுமா ஃப்யூச்சர் டிசைர் நடக்காது இப்போ நீ நினைக்கிறது நடக்காது பின்னால் அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் என்னவோ கற்பனை பண்ணின்ட்டுருக்கே எல்லாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கே இல்லையா எல்லாம் நடக்காதுங்கிற பயப்படாது ஆஷா பிரதீஷே சங்கதம் சங்கதம்னா கிடச்சிடும் அப்படி கிடச்சாலும் நிம்மதியாக இருக்க முடியாதுண்ணா எப்படி இருக்குது பாருங்க நல்லா யோசிக்கணுது நான் நினச்சது கிடச்சது சுவாமிஜி ஆனால் அனுபவிக்க கொடுத்து வைக்கல நான் ரொம்ப ஒரு காலத்தில் ரொம்ப ஆசைப்படுவேன் இப்படிலாம் சாப்பிடணும் போகணும்னு ஆனால் எல்லாம் கிடைச்சு கொடுத்தோம் அப்போல்லாம் கிடைக்காது அந்த வயசில் கஞ்சி தான் கிடைக்கும் அப்பெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஆசையாக இருந்தது என்னதுன்னா நமக்கு தினம் ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்வீட்டு சாப்பிடணும் ஆசையெல்லாம் இருந்தது இப்போ கிடச்சு கொடுத்தோம் டாக்டர் சாப்பிட முடியாதுன்னு அதுதான் சங்கதம் சங்கதம்னா அது இருந்தால் போகாது அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பாக்யம் ஆகும் அது வள்ளுவர் சொன்னார் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது சில சமயம் எல்லாம் இருக்கும் அனுபவிக்க முடியாது இதை சாப்பிடாதே பருப்பே சாப்பிடாதேன்னு விட்டார் டாக்டர் என்ன பருப்பே சாப்பிடக்கூடாதுன்னு விட்டார் பருப்புக்கு பஞ்சமாக என்ன இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியாது சங்கதம் அவுட்டு அதனால் தத் சம்யோகஜம் பலம் தத் சம்யோகஜம் பலம் அதனால் ஏற்படுற பலன் போயிடும் அதுவும் இருக்காது அப்புறம் சூன்றுதா சூன்றுதான்னு சொன்னால் பிரியமான வார்த்தைகளால் சம்பாதித்த புண்ணியம் நமக்கு யாரும் பிரியமாக நம்மள்ட பேசமாட்டார்கள் நாமளும் பிறட்ட அன்பாக பேசினதுனால் கிடைச்ச புண்ணியம் போயிடுமா புண்ணியமெல்லாம் போய்டும் சூன்றுதா பிரியாவாக் தன்னிமித்தஞ்ச நான் உங்கள்கிட்ட பிரியமாக பேசுகிறேன் நான் உங்கள்கிட்ட பிரியமாக பேசுகிற போது நீங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் நான் சந்தோஷமாக பிரியமாக பேசுகிறேன் நான் என்ன நான் இல்லை யாராக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுற அந்த சந்தோஷத்தை பார்த்து இன்னும் சந்தோஷம் டபுள் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு பேசுகிறது ஒரு மகிழ்ச்சி அதை கேட்டு நீங்கள் மகிழறதை பார்த்து இன்னும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரட்டிப்பு மகிழ்ச்சி அதெல்லாம் போயிடுமா இருக்காது இஷ்டா பூர்த்தே இஷ்டான இஷ்டஜம் இஷ்டஜம் பூர்த்தஜம் அதாவது பண்ணின பூஜைகளோட பலன் யாகங்கள்லாம் பண்ணின பலனெல்லாம் அழிச்சிடும் அப்புறம் பூர்த்தம்னா என்ன சோசியல் சர்வீஸ் சமூக பணிகள் இதுலாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இஷ்ட கர்மா பூர்த்த கர்மா அதாவது ரிலீஜஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்டு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இஷ்ட கர்மா பூர்த்த கர்மா அதோட பிரயோஜனமெல்லாம் இஷ்ட அதாவது பூஜை பண்ணினதோட பலன் அழிஞ்சு போயிடும் அப்புறம் அடுத்தது சோஷியல் சர்வீஸ் பண்ணினதுனுடைய புண்ணியம் அதுவும் அழிஞ்சு போயிடும் அப்புறம் அடுத்தது என்னது லிஸ்ட்டு பெறுகின்றே போகிறது புத்திர பசுகுஷ்ட சருவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதிதி பூஜைக்கு அவ்வளோ மையமாக சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியும் மகாபாரத்தில் ஒரு கதை இருக்குது தங்கக்கீரி கதை கேட்டுப்பேள்னு நினைக்கிறேன் பசியோடு இருந்த பிராமணன் கடைசியில் அந்த அந்த ரொட்டி மாவில் புரண்டு அந்த கீரி தங்கமானது அதிதி பூஜைக்கு ஒரு பெரிய கதை இது அந்த கதையை சொல்லணுமா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாத வாளுக்கு சொல்லிடுங்கோ அதென்ன தங்க கீரிக்கதை ஆகையினால் கேளுங்கோ யாராவது ஒருத்தர் யாருக்கா தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆகையினால புத்திர பசுகிஷ்ட சர்வான் குழந்தைகள் புத்திரனை போட்டிருக்கு புத்திரியை நினைக்காதீங்க எல்லாம் சேர்ந்து பசுகே சர்வன் வநய்திருங்கிற பதத்தம் அழித்து விடம் எஸ் கிஹே அனன் வசதி புருஷ் கீத அல்பம மேதஸ்ய புருஷஸ்ய புருஷஸ்ய அல்பமேதா அல்புத்தி இதெல்லாம் இவனுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் நிறைய கதை கதையாக சொல்லுவாங்க அந்த காலத்தில்தான் ஒரு சம்பிரதாயம் தினமும் சமைச்சதுக்கு பிறகு வெளியில் வந்து கிராமத்தில் கேட்கணுமா யாராவது அதிதி இருக்கேளோ சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கணும் ஹோட்டல்லாம் கிடையாது எல்லாரும் சங்கோச்சம் இல்லாமல் எந்த வீட்டில் வேணாலும் அதிதியாக போய் சாப்பிடுவார்கள் அது மாத்திரம் இல்லை ந வித்யத்தே திதிஹி எஸ் எ சஹா ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் மனு ஒன்று நம்ம முன்னாலே சொல்லை விருந்து என்பது புதுமைன்னு பேர் தமிழில் ரொம்ப அழகான சொல் அப்படியே சம்ஸ்கிருதத்திலருந்து வந்திருக்கு விருந்து என்பது புதுமை தொல்காப்பியமாக இன்னும் ஞாபகம் இல்லை எனக்கு விருந்தென்பது புதுமை புதுஷாக இருக்கணும் முன்ன பின்னே அறிமுகமாகாமல் இருக்கணும் திடீர்னு வரணும் ஃபோன் பண்ணிட்டோம் மெயில் கொடுத்துட்டோ வர்றதில்ல திடீர்னு அப்படி வருவாங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கணுமா சன்னியாசர்ம சாஸ்திரங்கள்லாம் கூட பிக்ஷைக்கு எப்போ போகணும்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் கேட்டால் இப்போல்லாம் அவுட் ஆகிடும் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தான் சன்னியாசி பிக்ஷைக்கு கிராமத்தில் போகலாமா எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் சன்னியாசிக்கு பிக்ஷை நான் சொல்லலை பரமஹம்சர்ம நிர்ணயம் சொல்கிறது அப்போ எல்லாம் என்னென்னா அதுக்கப்புறம் தான் போகணும் முதல்ல குழந்தைகளுக்கு கர்ப்பஸ்திரிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இப்படிலாம் நிறைய அழகான நியமங்கள் இவர் அது வரைக்கும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும் வேதாந்தம் இது பண்ணணும் நிறைய எல்லாம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய சொல்கிறார் அந்த ராமானந்த பாரதி சுவாமிகள் நிறைய எழுதியிருக்கிறது பற்றி இருக்கட்டும் புருஷஸ்ய அல்பமேதசகா அல்பமேதசான அல்பப்பிரஜ அதாவது அதிதிகளை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் புதுஷாவரம் இன்னும் ரெண்டு அர்த்தம் சொல்கிறேன் என்ன இன்னொன்று பேர் அதிதி ஒரு நாளைக்கு மேலே ஒரு ஊரில் இருக்கக்கூடாது அது ஒரு தர்மசாஸ்திரம் ஏகராத்திரம் வசத் கிராமம் திராத்திர்து பட்டணி அப்படிலாம் சொல்லுவோம் அது ரெண்டுலாம் இருக்குது கொஞ்சம் மினிமம் நகரம் ரெண்டு ராத்திரி மூணு ராத்திரி நாலு ராத்திரி அதிகபட்சம் அஞ்சு நைட்டு இருக்கலாம் அதுக்கு மேலே சன்னியாசிக்கு ஒரு இடத்துல தங்கிறதுக்கு சாஸ்திரப்படி அனுமதி அதில் நிறைய பேதங்கள்லாம் இருக்குது குடியீச்சகன் பகூதகன் ஹம்சன் பரமஹம்சன் என்னெல்லாமோ பேதங்கள்லாம் இருக்குது நிறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எது மெயினோ அதை விடப்படாது வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதும் அதை தியானம் பண்ணுறதும் விடப்படாது மற்றதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் உள்ளதை சொல்லிவிடுறோம் அல்ப மேத அர்த்தம் இதெல்லாம் என்னெல்லாம் கவனிக்க முடியாது போயா அப்படின்னு விடுறான் அதனால் நிறைய பேர் வீட்டிலையும் ஒத்து வராது இதெல்லாம் நிறைய பிரச்சனை அந்த காலத்தில் இது பெரிய தர்மம் பாரதியார் பாடுறார் இல்லையா பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே தவ மோனத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு பாரத நாடு அதெல்லாம் அதை பற்றியே ஒரு பெரிய புஸ்தம் இருக்குது இந்த பஜாஜ் பாலிடிக்ஸ் ரிசர்ச் சென்டராக அதில் புக்கு புக்கு போட்டிருக்கான் பெருசா அன்னம் பகு குர்வீத இந்த தேசத்தில் பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னால் எப்படியெல்லாம் அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி இதில் இவ்வளோ எரிச்சல் இந்த அன்னதானத்தை நிறுத்தணுங்கிற விஷயத்தில் அதனால் என்னெல்லாம் தீமைகள் ஏற்பட்டது அன்னதானத்தை நிறுத்தினதினால நம்ம நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டாயிற்று அதை விஸ்தாரமாக பேசுகிறது இந்த புஸ்தகம் இங்கே கூட இருக்குது தமிழில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அன்னம் பகு குர்வீத இருக்குது லைப்ரரியில் அது இங்கிலீஷ்லையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது பாரத தேசம் தமிழ்நாட்டிலாம் எத் அரசர்கள்லாம் வந்து எத்தனையோ என்னதான் நடத்தியிருக்காங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நடத்த முடியாது முடியாது ஆக அல்ப புத்தி வழங்க மாட்டான் நம்ம தேசம் வந்து கொடுக்கறது என்னது கான்ட்ரிபியூஷன் கன்சியூமிங்கை விட கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல தான் ரொம்ப மகிமை தானஞாம்பிணா தாத்திரூத்தியுபீவீர்த்தோ மித்தேதானம் பரமம் வதந்தி இன்னூர்மந்திரநாச்சது அண்ணத் பத்தி பிரணைபலம் பலேன்தபஸ்தபா மே மேயா மனா மனிஷைய மனோமனசா சாந்தி சாந்தியா சித்தஞ்சி ஸ்மிருதி குஸ்மிருத்தியாஸ்மார குஸ்மாரேண விஜானேன் ஆத்மான வேதயதி அன்னதானத்திலிருந்து ஆத்மஜானம் வரைக்கும் போறது இந்த மந்திரம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை ஈதல் இசைபட வாழ்தல் எவ்வளவு எளிமையா சொல்றார் திருவள்ளுவர் போயிடும்பா அத்தனையும் போயிடு இது வந்து இந்த மந்திரம் மாத்திரம் இந்த எட்டாவது மந்திரம் மாத்திரம் அதிதி பூஜை செய்யவில்லை என்றால் வரும் தீமைகள் என்ன என்பதை பண்ணுகிறது அதிதி பூஜை செய்யவில்லை என்றால் ஆதிசங்கரசுரர் பிரத்யவாய தோஷா அதிதி பூஜை பண்ணலன்னா வரக்கூடிய கெடுதல் என்ன அது சொல்லாமல் சர்வநாசான்னு சொல்லணும் அப்படி சொன்னால் நல்லா இருக்காங்கிறது லிஸ்டே போடுறது ஆசா பிரதீட்சே சங்கதம் சூந்ருதாம் ச இஷ்டா பூர்த்தே புத்த பசுகுஷ் சர்வான் ஏதத் விர்தே அல்பேதசா புருஷஸ் ஏதத் விர்தே எஸ் கிரகே பிராமணா அனஷன் வசதி तस्य, விர்தே ஏதத் சர்வம் ஆக இது முடிஞ்சது அதித்தி பூஜை பண்ணியாச்சு இப்போ வந்து எம் வந்து இவனுக்கு எல்லாம் கொடுத்து இவனுக்கு பசி சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டார் சாப்பிட்டு முடித்தாச்சு இதெல்லாம் நீங்கள் கற்பனை வணிகணும் அதனால் ஆச்சாரியஸ்வராக தஸ்மாத் அனுபேஷணீயா சர்வாசு அவஸ்தாஸ்வபி அதிதிகித்தியர்த்தகா நமக்கு கஷ்ட திசை இருந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் கொடுக்கணும் தமிழில் ஒரு பழமொழி உண்டு பங்கித்தின்றால் பசியாரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தகுத்தவற்றுள் எல்லாம் தலை பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் யஞ்ஞான்றும் இல் எல்லாம் அழகாக சொல்லியிருக்கு ஆக இப்போ கண்டிப்பாக பண்ணணும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி அதனால்தான் பாருங்களேன் அந்த பிரம்மச்சாரிக்கு அந்த அம்மா அந்த காஞ்சி போன நெல்லிக்காயை போட்டார் காஞ்சி போன நெல்லிக்காயை போட்டதுக்கே கனகதாரை பழிஞ்சுதுன்னா ரொம்ப கஷ்டமான நிலம வாசலில் நின்று பிக்ஷாம் தேஹிங்கிறான் பிரம்மச்சாரி அந்த நேரத்தில் வந்து என்ன பண்றதுன்னு வீடு முழுக்க தேடி பார்க்குறா ஒன்றும் கிடைக்கல பரம தரித்ரம் அந்த தேடி பிடிச்சி ஒரு காஞ்சு போன நெல்லிக்காயை எடுத்து அந்த பிரம்மச்சாரியோட பிக்ஷா பாத்திரத்தில் போட்ட உடனே அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆசிரிய நமோஸ்து நாலீக்க நிபான நாயை என்ன அழகா ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி அந்த தரித்ரத்தை போக்கும்படி பண்ணினார் நான் நினச்சி பார்த்தா பிரமிப்பா தான் இருக்கு அவ்வளோ தூரம் அதில் மகிமை இருக்குது சரி இப்போ யமதர்மராஜா நச்சிகேத்க்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்ல போகிறார் அந்த மந்திரம் ஆரம்பிக்க போகுது திஸ்ரோராத்ரீஹி யதவாத் சீஹி கிருஹேமேனஸ் பிரம்மன் அதி திர்ணமஸ்யா நமஸேஸ்ரன் ஸ்வேஸ் தித்தீன் வரான் வணீஷராத்திரி வாசீ கிருஷ்னன் ப்ரமன்னதினமிய நமஸ்தேஸ்து பிரம்மன் ஸ்வஸ்திமேஸ்து திருத்ரீன் வரான் விரணீஸ்வர் யமதர்மராஜா சொல்றார் ஹே பிரன் பாருங்கள் எப்படி அட்ரஸ் பண்றார் பாருங்கள் பிரம்மன் நஜிகேச பாத்து ஹே நச்சிகேதா அப்படின்னு சொல்லலை இங்கே பின்னால் சொல்லுவார் கொஞ்சம் இப்போ என்ன சொல்கிறார் ஹே பிரன் வேதம் அறிந்தவனே வேதம் கற்பவனே பிராமணனே அந்தணனே செந்தன்மை பூண்டவனே எல்லாம் திருவள்ளூர் பாஷையில் சொல்லலாம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் ஆஹ என்னால என்ன பண்றாருன்னா ஹே பிரன் அப்படி சொல்லிட்டு அதிதிஹி நமஸ்யா அதிதியானவன் வணங்கத்தக்கவன் அப்படிங்கிற நமஸ்காரத்துக்கு நமஸ்கார அருகான்னு அர்த்தம் நமஸ்கார அருகா பூஜா அருகா அதிதிஹி நமஸ்யா அதிதியானவன் வணங்கத்தக்கவன் போற்றத்தக்கவன் வழிபடத்தக்கவன் ஆகையினால் என்ன சொல்கிறார் ஹே பிரம்மன் தே நமஹா அஸ்து முதல்ல ஒரு பிரம்மன் போட்டார் ஏ பிராமணனே அதிதியை பூஜை பண்ணணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறேன் ஹே பிரன்னு திரும்பவும் அட்ரெஸ் பண்ணுறார் ஹே பிரமன் தே உனக்கு நமஹா அஸ்து என்னுடைய வணக்கங்கள் உரித்தாகுக என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும் மே ஸ்வஸ்தி அஸ்து எனக்கு மங்களம் உண்டாகட்டும் ஏன்னா இப்போதானே சொன்னார் எல்லாம் போயிடும்னு ஆகையினால எனக்கு எதுவும் போகாமல் எனக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும் மே ஸ்வஸ்தி அஸ்து இதுலேருந்து யம தர்மராஜாவினுடைய குணம் தெரிகிறது அதனால தான் அவர் யம தர்மராஜா யம தர்ம ராஜான்னா பயப்பட வேண்டாம் யமஹான்னா ரொம்ப கட்டுப்பாடுன்னு அர்த்தம் யமம் நியமம்னு சொல்றோம் இல்லையா யமயத்தி அந்தர்யமய அந்தர் யாமி எல்லாம் இல்லையா யமயத்தின்னா கட்டுப்பாடு மிக்கவன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு உடையவர் யமம் நியமம் ஆக அவர் யம தர்ம கட்டுப்பாடும் அறமும் மிக்கவர் ராஜான்னு சொன்னால் பிரகாஷம்னு அர்த்தம் கட்டுப்பாட்டினாலும் ஒழுக்கத்தினாலும் பிரகாஷிப்பவர் ஒளிர்பவர் அதனால தான் அவருக்கு பேர் யம தர்ம ராஜா அதான் அவர் சொல்கிறார் மே ஸ்வஸ்தி அஸ்து எனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்புறம் என்ன சொல்கிறார் மே கிருஹே திஸ்ரஹாராத்ரீஹி அனஷ்ணன்னு எது அவாத் நான் எங்கெல்லாம் படிக்கிறேன் கவனிக்கணும் மே கிருஹே என்னுடைய கிரகத்தில் கிரகத்தில் திஸ்ரஹாராத்ரீஹி மூன்று இரவுகள் அனஷ்ணன்னு உணவருந்தாமல் எத் அவாட்சி நீ இருந்தாய் இருந்தாய் தஸ்மாத் தஸ்மாத் ஆகையினால என்ன பண்ணுறது ஆகையினால் தஸ்மாத் த்ரீன் வரான் தஸ்மாத் பிரதி அதன் பொருட்டு த்ரீன் வரான் பிரணீஸ்வ மூன்று வரங்களை தேர்ந்தெடுப்பாயா வரன்னா என்ன வரஹான்னா என்ன பண்ணுறோம் நம்மளே மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வரன் பார்க்குறோங்கிறோம் வரன்னு சொன்னால் செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் விரணோத்தி இத்தி வரஹா இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறது செலக்ட் பண்ணுறது அவன் குணவானா ரூபவான் குணவான் தனவான் ஞானவான் எப்படிப்பட்டது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த பொண்ணு என்ன பண்ணுமா மாப்பிள்ளை அழகாக இருக்கானான்னு தான் பார்க்குமா அதுக்கு மேலே அதுக்கு விவரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அழகாக இருக்கானான்னு பார்க்குவான் அப்புறம் வந்து அம்மா என்ன நினைப்பானா வச்சு காப்பாற்றுவானா என்ன எவ்வளவு அவனுக்கு வசதி இருக்குது அப்படின்னு பார்ப்பாளாம் அம்மா அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இவன் ஒழுக்கமானவன் தானா இவனை பற்றி எல்லோரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு விசாரிப்பாரான் அப்புறம் வந்து சொந்தக்காரங்களெலாம் இருக்காங்க இல்லையா நம்ம அந்தஸ்துக்கு சரியாக இருக்குமா நம்ம குலத்துக்கெல்லாம் இது சரிப்படுமா அந்த சம்பந்தம் பண்ணால் அந்த சம்பந்தம் பண்ண ஆள்கிட்ட நம்ம நமக்கு தகுதியாக இருப்பாங்களா அப்படின்னு சொந்தக்காரால்லாம் பார்ப்பாங்கண்ணா ஊரில் இருக்கிற மற்ற ஜனங்கள்லாம் என்றைக்கி கல்யாணம் சாப்பாடுனு கேட்பாங்க கன்னியா வரையத்தே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவாக குலமிச்சந்தி மிருஷ்டான்னே ஜனாக ஒரு ஸ்லோகம் எதுக்கு சொல்ல வந்து இதெல்லாம் டாபிக் இல்லை அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ன்னு சொல்லிவிட்டேன் வரான் வரான்னா என்ன அர்த்தம் நான் உனக்கு நான் உனக்கு என்ன வேணாம்னு கொடுக்க முடியும் சத்தியசங்கல் போகி அயம் அகம் நான் நினச்சதை உனக்கு கொடுக்க முடியும் எனக்கு அந்த பவர் இருக்கு ஆஹ் என்னால் சில மினிஸ்டர்லாம் வந்து கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மினிஸ்டரோ கலெக்டரோ நம்ம கூப்பிட்டோன்னு வச்சோங்களேன் ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறேன் என்னோட லிமிட்டுக்குள்ள அது நமக்குள்ள செஞ்சு கொடுக்குறேன் அது மாதிரி விவரம் என்ன பண்ணுறாருனா எங்கள் இத்தனை நாளாக மூணு நாளாக இங்கே இருந்துருக்கேன் அதுக்கு நான் பிரதி உபகாரமாக உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் என்னால் என்ன வேணாலும் கொடுக்க முடியும் நீ கேளு த்ரீன் வரான் விரணீஸ்வ த்ரீன் வரான் விரணீஸ்வ அபிப்பிரேத விஷயான் பிரார்த்தையஸ்வ மத்தஹா ஒரு ஒரு இரவுக்கும் ஒரு வரம் அப்படிங்கிறார் ஏகைக்காம் ராத்திரிம் பிரதி த்ரீன் வரான் மூணு நாள் இருந்திருக்க ஆகையினால மூணு ராத்திரிக்கு மூணு வரம் தரேன் கேடு தேர்ந்தெடு சரி உடனே அதுக்கப்புறமெல்லாம் வந்து இல்லை இல்லை வரவெல்லாம் வேண்டாம் நம்மள அந்த சங்கோச்சமெல்லாம் படுவோமே அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேர டக்குன்னு கேட்டுவிட்டான் அவரும் சொன்னாரா அது கேட்டவுடனே அவனுக்கு மனசில் ரொம்ப ஒரு வருத்தம் என்ன தெரியுமா எங்கள் அப்பா என்னை அனுப்பிச்சுட்டு என் ரொம்ப பாசமாக இருந்தார் நானும் அப்பா பேரில் ரொம்ப பாசமாக இருந்தேன் ஆனால் தர்மம் பாசத்தை விட உயர்ந்தது ஆகையினால் நான் பாசத்தை தியாகம் பண்ணி தர்மத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் ஆனால் எங்கள் அப்பா பாசத்தினால கவலைப்படுவார் முதல்ல அவர் கவலை தீரணும் எப்படி பிரார்த்தனை பண்ணுறான் பாருங்க எங்கள் அப்பா ரொம்ப கவலையோடு இருப்பார் ஆகையினால் அவருக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுறான் ரொம்ப அழகாக பண்ணுறான் அந்த பிரார்த்தனை அந்த வரம் கேட்குற முறை இருக்குது பாருங்கோ ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறான் அதை சொல்கிறாங்க பாருங்கோ ஒரு அம்மா ஒரு அந்த பாட்டிக்கே ஒரு எழுபத்தஞ்சி வயசு திடீர்னு கடவுள் நேரில் வந்துவிட்டார் ஏதோ தபஸ் பண்ணியிருக்கு ஜபம் பண்ணியிருக்கு வந்துவிட்டார் என்ன வேணும் என்னுடைய எள்ளு பேரனுக்கு என்னுடைய எள்ளு பேரனுக்கு தங்க கிண்ணத்தில் பாலு ஜாதத்தை ஏழாவது மாடியிலருந்து கொடுக்கணும் அதுதான் வரோம் என் எள்ளுப்பேரன் கொள்ளுப்பேரனுடைய அதுவும் பேர எள்ளு பேரனுக்கு ஏழாவது மாடியில் தங்கக் கிண்ணத்தில் பாலுஞ்சாதம் ஊட்டணும் எப்படி வர கேட்குறது அப்போனா என்ன அர்த்தம் ஏன் எழுப்பேருனா நான் பார்க்கணும் அது வரைக்கும் ஆயுசோடு இருக்கணும் வீட்டு வீடு பெரிய பங்களாக இருக்கணும் ஏழு மாடி இருக்கணுமா உப்பரிக ஏழு மாடி என்ன ஃப்ளாட்டை கொடுத்துருவார் இந்த காலத்தில் இருந்தால் ஏழாவது மாடி தான் கொடுத்துருக்கேன் இப்போ அதை சொன்னால் நம்மளாலாம் உடனே ரொம்ப விசேஷமாக திங்க் பண்ணுவோம் அதனால் வந்து ஏழாவது மாடியில் அது பெரிய அவ்வளோ பெரிய வீடு வேணும் பேர குழந்தைக்கு இப்போ எழுப்பேருனுக்கு தங்க கிண்ணத்தில் பாலுஞ்சாதம் கொடுக்கணும் அப்போ தங்க கிண்ணு வேணுன்னா வெல்த் இருக்கணும் இத்தனையும் ஒட்டு மொத்தமாக கேட்டுவிட்ட அது மாதிரி இவரும் கேட்கலாம் பாருங்க மந்திரத்தை படிக்கலாம் சாந்தசங்கல்பனா யா சாத் வீதமன்யு கௌதமாக மாத்தியோ த்தொத் பிரசம் மாதேத் பிரதீத प्रथमं वरं ஏத்தையம் பிரேஷல் சுமய சரி வீத்தமன்மோத்தோஷம் மாவத் பிரதீம் प्रथमं वरं வணே ஏத்தது திரயாணாம் பிரதமம் வரம் விரணேன் மூன்று வரங்களுள் இதனை முதலாவது வரமாக கேட்கிறேன் ஏதத்து வரம் திரையாணாம் பிரதமம் விருணே அப்படி அன்மையும் பண்ணிக்கலாம் இந்த வரத்தை மூன்று வரங்களுள் முதல் வரமாக கேட்கிறேன் என்னதுன்னா கௌதமஹா கௌதமஹாங்கிறது அவங்க அப்பாவோடய பேர் வாஜஸ்ரவஸுக்கு இன்னொரு பேர் கௌதமஹா கோதமஸ்ய அபத்தியம் புமான் கௌதமஹா கோதமருடைய புத்திரன் அந்த பரம்பரை கௌதம கோத்திரம்னே ஒரு கோத்ரம் இருக்கு ஆகையினால் கௌதமஹா கௌதமஹ உடனே எல்லோரும் யோசிப்பாங்க அகல்யா கௌதமர் இவரும் ஒன்னா வேறையா அதெல்லாம் நமக்கு தெரியாது மந்திரத்துக்கு அர்த்தம் தான் சொல்லும் ஆஹ என்னால் கௌதமாக யதாவீத மன்யு சாத் சுமனாக சாந்த சங்கல்பா சாத் அப்பாவுக்கு கோபம் முதல்ல போகணும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருக்கார் எப்படி வ வரம் கேட்குறான் அடிக்கடி எங்கள் அப்பாவுக்கு மூக்குக்கு மேலே முன்கோபம் நிற்கிறது அதனால தான் நான் உன்னை பார்க்க வேண்டியதாக போச்சு ஆகையினால எங்கள் அப்பாவுக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணு அதான் அந்த வரத்துக்குள்ளே எல்லாம் போடுறான் அப்புறம் அடுத்தது அது மாத்திரமில்லை சாந்த சங்கல்பகா சாந்த சங்கல்பகாங்கிறது சங்கராச்சார சொல்கிறார் அழகாக உபசாந்தா சங்கல்பகா எஸ் எம் பிரதி யமம் பிராப்பிய கிம்னு கரிஷ்யதி மம புத்திரா இது சகா சாந்த சங்கல்பா என்னை பற்றி ஏன்னு நினச்சுன்ருப்பார் அதனால் அவர் மனசுக்கு சஞ்சலமாக இருக்கும் யமலோகத்துக்கு போய் என்ன ஆனானோ இவன் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லையா இங்கே நம்ம ஊரில் எல்லாம் அடிக்கடி இங்கேருந்து இவன் வந்து காரில் கிளம்பினவுடனே பாதி போயின்னு இருக்கும்போது நான் ஆண்டிப்பட்டி தாண்டிவிட்டேன் அப்படின்னு ஒரு தடம் சொல்லணும் அப்புறம் மதுரைக்கு போன உடனே மதுரை வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் ஃப்ளைட்டுக்கு ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லேயோ எங்கேயா ஏறிட்டோம்னா ஏன்னா இப்போ இதை ஏறிவிட்டோம் டேக் ஆஃப் ஆக போகிறது அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அணைக்கணும் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி லேண்ட் ஆகிடுத்து அப்படின்னு போரும் ஃபோனை வையின்னு சொல்லணும் அது மாதிரி நிறைய பேர் என்ன தான் திரும்ப திரும்ப வந்துட்டேன் போயிட்டேன் இது பண்ணிட்டேன் என்ன இட்லி சாப்பிட்டியா என்ன தொட்டுன்ட்டேன்னா சஞ்சலம் மனசில் ஒரே சஞ்சலம் அதனால் என்ன என்னாச்சோ ஏதாச்சோ இந்த ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே இந்த அம்மா அப்பா படுற பாடு எல்லாரும் நல்லதே நினைக்க மாட்டேன் நேற்றுக்கு தான் அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்களே அது மாதிரி எதுவும் ஆயிடுத்து போயிடுதோ ரொம்ப இருக்கும் இங்கே பக்கத்து வீட்டில் திருட்டு போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில நமக்கு பயம் வந்துடுது இல்லையா ஆசிரமத்துலேயே சாமிகளுக்கும் பயம் வந்துடுமோ ஒருவேளை இல்லாட்டாலும் உண்டு போயிவிடுவாங்க சுவாமிகளாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் நல்லா ஜாகிரதையாக தான் இருக்கேன் அப்படின்னு இல்லை எதுக்கும் ஜாகிரதையாக இருக்கும் பயம் மனசு படபட படபடான அடிச்சுக்கிறது போயிட்டானேன்னு சொல்லி அதான் சங்கல்பமாக சங்கல்பம்னா என்னென்னா சஞ்சலம்னு அர்த்தம் இந்த இடத்துல அதனால் சஞ்சலம் எல்லாம் அடங்கி அவர் வந்து சரி எல்லாம் போயாச்சு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அபிமானத்தை விட்டு சாந்த சங்கல்பா யதா சாத் ததா வரம் ததா அர்த்தம் எங்கள் அப்பாவுக்கு கோபம் எதனால் நீங்குமோ அந்த வரத்தை கொடு அப்பாவுக்கு கோபம் போகணும் சாந்த சங்கல்பம் ஆகணும் இப்படி எல்லாம் கொடுத்துட்டா சௌரியமாக இருக்குமே எல்லோரும் அவங்கவுங்க போய் தட்சா மதிட்டு கேட்கலாமே எங்கள் ஆத்துக்காரரை கொஞ்சம் மாற்றேன் என் ஆத்துக்காரியை கொஞ்சம் மாற்றேன் சொல்லி சொல்லலாமே ஆஹ என்னால் சாந்த சங்கல்பா சாத் அது மாத்திரம் இல்லை சுமனாக யதா சாத் சுமனாகு சொன்னால் பிரசன்ன சித்தகா தெளிவு ஏற்படட்டும் அப்பாவுக்கு கோபம் போகணும் அப்புறம் அவர் மனசில் இருக்கிற சஞ்சலம் போகணும் அவர் மனசு தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் இவர் யம தர்மராஜா வேற அப்பா ராத்திரி நல்லா தூங்குவார்னு சொல்லப்போகிறார் அவர் கொடுக்க போகிறார் உங்கள் அப்பா நல்லா ராத்திரி தூங்குவார் அப்பா நீ நிம்மதியார் சுமனாக யதாசியாத் சுமனாகனா நல்லா பிரசன்னமாக சாந்தமாக இருக்கட்டும் யதாசியாத் அதனால் ஹே மிருத்யோங்கிறது அட்ரஸ் பண்ணுறார் ஹே மிருத்யோ மாபி மாபின்னா சங்கராச்சாரியர் மாம் பிரதி என் விஷயத்தில் அர்த்தம் என் விஷயத்தை குறித்து அவர் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அதுதான் சாரம் அவர் கோபத்தை விட்டு மன அமைதி பெற்று தெளிந்த அறிவோடு அவர் இருக்க வேண்டும் என்னை குறித்து அவர் கோபப்படாமல் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அதெல்லாம் அர்த்தம் அப்புறம் அடுத்தது சொல்கிறார் தொஷ்டம்சருஷ்டம் மாபிபதத் மாம் பிரதி தொசிஷ்டம் நீ என்ன அனுப்பிக்கணும் எப்படி கேட்குறான் பாருங்க நீ என்னை திரும்ப எங்கள் அப்பா கிட்ட அனுப்பிச்சிடணும் நான் இங்கே வந்துவிட்டேன் என்னால் உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எனக்கு அது தெரியும் ஆனால் அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நான் வந்துவிட்டேன் நீ என்ன பண்ணணும் என்னை திருப்பி அனுப்பணும் அவன் சொல்லான் உன்னால் அனுப்பப்படும் என்னை கண்டு அவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேச வேண்டும் இங்க வந்து அவ்யயம் இல்லை மாம் மாவாம் நௌ மாம் அர்த்தம் என்னை என்னை புரிந்து கொண்டு பிரதீத லப்த ஸ்மிருதி என்னை வந்து அதே தான் என் பையன்தான்ப்பா திடீர்னு வந்துட்டான்னு வச்சுங்களேன் செத்து போனவன் திடீர்னு வந்தால் என்ன ஆகும் வந்துட்டான்னு வச்சுங்களேன் ஐயோ யோ பிரேதமே வந்துட்டு தாத்துக்குன்னு பயப்படக்கூடாது அதனால் எங்கள் அப்பா நான் திரும்ப என்னை அனுப்பிச்ச பிறகு என்னை பார்த்து பயப்படாமல் எங்கிட்ட நல்லா பேசணும் என் புத்திரன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படாமல் என்னை ஏற்றுக்கணும்னு அரிசம் தொஷ்டம் மா அனுப்படும் என்னை பிரதீதா சண் அபிவதேத் பிரதீதகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்னை புரிந்து கொண்டு மறுபடியும் அவர் ரீகலெக்ட் பண்ணணும் ஆமாம் என் பையன்தான் போனவன் வந்துவிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணணும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கதை சொன்னேன் சொன்ன உடனே செத்து போய்ட்டுறான் செத்து போயிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வேதாந்தமெல்லாம் படிச்சுட்டு திரும்பிவிட்டான் பை எப்படின்னு எழுந்த உடனே எப்படா எழுந்த இப்படின்னா இத்தனை நேரம் என்னாச்சு அப்படி சிலதெல்லாம் நடக்கும் உலகம் பெரிய அதிசயமான விஷயம் இல்லை பிரதீதகா அபிவதேத் இதுதான் என்னுடைய முதல் வரம் என்னெல்லாம் இருக்குது பாருங்க அதாவது முதல்ல ஃபேமிலி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்முடைய சுற்றத்தார்களுடைய நன்மையை விரும்ப வேண்டும் நம்முடைய தேசத்தில் இந்த குடும்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பாவுக்காக வரம் கேட்குறான் அதில் எல்லா வரத்தையும் அடைக்கிவிட்டான் என்னையும் நீ திருப்பி அனுப்பணும் எங்கள் அப்பாவுக்கு நல்ல குணவான இருக்கிற இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும் ஆகையினால் இது என்னுடைய முதல் வரமாக கேட்கிறேன் முதல் வரம் பூர்த்தி ஆகிறது அடுத்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு பதில் சொல்லிவிடுறார் யம தர்மராஜா ததாஸ்து அப்படியே ஆகட்டும் இந்த ததாஸ்துன்னு சொல்லிட்டா போகிறதா அப்படியே ஆகட்டும்ங்கிறத அதை ஒரு பாட்டாக பாடுறது உபநேஷத்து யா புரஸ்தாத் பவிதா பிரதீதாலக்கி ராருணிர்மத் பிரசா சுகம் ராத்திரி வீத்தம்ததிவாத் பிரமுதாலிருணி மச सुखगं मृत्यमुखात् சுகம் ராத்திரித்த வீத்தம்ததிவன் மருத்துமுகாத் பிரமுகாலி तथा யார்தி தா சொல் ஔத்தாலக்கிஹிங்கிறது இன்னொரு பேர் வாஜஸ்ரவஸ்ஸு அப்புறம் அடுத்தது என்ன கௌதமா ஔத்தாலக்கிஹி உத்தாலகிய புத்திரஹா ஔத்தாலக்கிஹி அருணசிய புத்திரஹா ஆருணிஹி அவருக்கு ஆருணின்னு ஒரு பேர் ஔத்தாலக்கின்னு ஒரு பேர் மொத்தம் நாலு பேர் சொல்வது பாருங்க ஒருத்தருக்கே நாலு பேர் இருக்கு வாஜஸ்ரவசு ஔத்தாலி இதெல்லாம் கல்ச்சர்டுன்னு அர்த்தம் எல்லா ரிஷிகள் பேர் ஆருணிகி ஔத்தாலகிஹி உத்தாலக்கர் ஒரு ரிஷி அருணர் ஒரு ரிஷி எல்லாம் அந்த ஃபேமிலியில் வந்திருக்கார் ஆகையினால் கௌதமர் ரிஷி எல்லாம் ரிஷி அர்த்தம் அதை சேர்ந்த என்ன அர்த்தம் எல்லாம் அறிவும் ஒழுக்கமும் மிக்கவர்கள் ரிஷிகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தரை சிறந்தவர்கள் ரிஷிகள் ரிஷதி ஜாதி அத்தீந்திரிய வஷ்ட ஊர்வரே தாஸ்தோர நிச்சம்யமீப்போக்கோவேஷி ரிஷிக்கு லட்சணம் அதாவது தன்னுடைய சரீரத்தில் அன்னரசம் அந்த விந்துவை மேல் நோக்கி செலுத்துகிறவர்கள் ரிஷிகளுக்கு லட்சணம் இது ஊர்துவரேதாக நம்பர் ஒன் தபஸ்யோகிரகா கடுமையாக தவம் செய்பவர்கள் நியதாஷி அளவாக கட்டுப்பாடோடு சாப்பிடுபவர்கள் சம்யமி புலநடக்கம் மிக்கவர்கள் ஹையோ சக்தக ஒருத்தருக்கு ஷாபமும் கொடுக்க முடியும் அனுகிரகமும் பண்ண முடியும் ஷாப அனுகிரகையோ சக்தக சத்திய சந்தா பொய்யே பேச மாட்டார்கள் அவர்கள் தான் ரிஷிகள் ரிஷினா ரிஷ் அப்படின்னா டு நோஷதி ஜானாதி அதீந்திரிய வஸ்துன்னு அர்த்தம் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத வாழ்க்கைக்கு பயனுள்ள பேருண்மைகளை கண்டு உணர்கவர்கள் ரிஷிகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனை தருகின்ற உண்மையை உணர்ந்து சொல்பவர்கள் ரிஷிகள் ஆஷதி அப்படின்னா ரிஷதி ஜானாத்தின் அர்த்தம் இப்படியெல்லாம் ரிஷிக்கு இந்த மாதிரி பரம்பரைவர் வாஜசிரவசவச அப்புறம் வந்து கௌதமாக ஔாலி ஆருணி அது சொல்கிறார் எதா புதி ட்யி புரூவம் ஆசீத் ஸ்னேகமன்வித்து தவ பவித்த பிரதி பிரீதிசமன்விவ பிதைவீத்தவான் சன் யதா புரஸ்தாத் பவித்தா ததைவ பவத்து அப்படின்னு அர்த்தம் அப்பா என்ன பண்ணுவார்னா ஒன்னிடத்தில் என்ன முன்னாலே என்ன புத்தி இருந்ததோ என்ன புத்தி அது ஸ்னேகசமன்விதா பிது உங்ககிட்ட ரொம்ப பாஷத்தோட அன்போடு இருந்திருக்கிறார் உங்கள் அப்பா அப்படியே இருப்பார் அதே அன்போடு இருப்பார் கோபப்படமாட்டார்னு அர்த்தம் பின்னாடி வருது பாருங்கள் பிரீத்தி சமன்விதா தவ பிதா ததைவ உன்னை மீண்டும் புரிந்து கொண்டு பிரதீ தகான ஞாபகப்படுத்தி கொண்டு அவர் உன்னிடம் முன்பு எப்படி அன்பாக இருந்தாரோ அப்படியே அன்பாக இருப்பார் மேலும் மாலை வகுப்பில் பார்ப்போம் ஓம் சஹனாபவது சகனௌ சக வீரியங் கரவா வகை ओम தேஜஸ்வினாவீஷாவகை ஓகிஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி